வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி செய்தி சேவை ஜனவரி இருபத்தி ஏழு தைத்திங்கள் பதினான்காம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் நூத்தி பேரை விடுவிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் ராமேஸ்வரம் அருகே பேக்கரும்பில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் தேசிய நினைவகத்தை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 போலீஸ் என கூறி வீட்டுக்குள் நுழைந்து முப்பது சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரை புரண்டு மரங்களை கவனமுடன் காப்போம் இந்திய செய்திகள் இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியான வாகாவில் குடியரசு தினத்துக்காக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 பணியில் ஈடுபட்டனர் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அவை முன்னவர்களுடன் மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் இனிமேல் தற்கள் முறையில் பாஸ்போர்ட் பெற விண்ணப்பிப்பவர்கள் அரசு உயர் அதிகாரிகள் வழங்கும் உறுதி சான்றிதழை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நற்றிணையில் இணைந்திடுங்கள் நற்றினையில் இணைந்திடுங்கள் கற்கண்டாய் இனித்திடுங்கள் கற்கண்டாய் இனித்திடுங்கள் உலக தமிழர்களுக்கான ஒரு இனிய உதயம் அயல்நாட்டு செய்திகள் ஜிம்பாம்புவேயின் முன்னாள் ஜனாதிபதி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 சாம்சங் நிறுவனத்தை பின்னுக்கு தள்ளி ஜியோமி முதலிடத்தை பிடித்துள்ளது தென்னிந்தியாவில் உள்ள ஐம்பத்தி ஐந்து பிக் பஜார் கடைகளிலும் இருபத்தி தேதி முதல் வரும் இருபத்தி தேதி வரை ஐந்து நாட்களுக்கு மெகா சிறப்பு சலுகையில் விற்பனை நடைபெற்று வருகிறது பிட்காயின் போன்ற கிரிப்டோ கரன்சிகள் மாற்று அல்ல என உலக தங்க கவுன்சில் தன்னுடைய அறிக்கையில்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 இறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகளில் சக வீராங்கனை பி சிந்துவை வீழ்த்தி சாய்னா நேவால் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் திரைச் உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கை மையமாக வைத்து பாலிவுட்டில் அபிஷேக் கபூர் கேதார்நாத் என்ற படத்தை இயக்குகிறார் இந்த படத்தில் சுஷாந்த் சிங் ராஜ்புட் ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக சையீப் அலிகானின் மகள் சாரா அலிகான் முதல் முறையாக பாலிவுட்டில் ஹீரோயினாக அறிமுகமாகிறார் குற்றம் இருபத்தி படத்திற்கு பிறகு நயன்தாரா நடிக்கவுள்ள சைகோ திரில்லர் படம் ஒன்றை இயக்கப்போவதாக இயக்குநர் அறிவழகன் அறிவித்துள்ளார் நாடோடிகள் இரண்டு படத்திற்கான பூஜை போடப்பட்டது இதில் பல திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர் விஜய் சேதுபதி நடிக்கும் மனிதன் படத்துக்கு இளையராஜா யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா என மூவரும் சேர்ந்து இசையமைக்க உள்ளதாக யுவன் சங்கர் ராஜா தகவல் வெளியிட்டுள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து நாலு ஒரு விதை திறமைக்கு ஒரு சவால் அஞ்சல் துறை செய்திகள் போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செய்வி மடுக்க என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்